பாடம் நூற்றி நாற்பத்தி போது கைகளை விரிக்கலாகாது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கைகளை விரித்துக் மூடிக்கொள்ளாமலும் சஜிதா செய்தார்கள் என்று அபூஹு மைதர் அலி அல்லாஹும் அவர்கள் குறிப்பிட்டார்கள்